நாட்டினை நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலமையிலும் செய்ய போகிறது சென்னா சாலட் செய்ய தேவையான பொருட்கள் வெள்ளை கொண்டை கடலை ஒரு கப் கருப்பு கொண்டை கடலை ஒரு கப் மஞ்சள் கொடை ஒன்று பச்சை கொடை ஒன்று வெள்ளரிக்காய் பெங்களூர் தக்காளி ரெண்டு எலுமிச்சம்பழம் ஒன்று உப்பு ருசிக்கு கொத்தமல்லி தழை சிறிதளவு சாட் மசாலா ஒரு ஸ்பூன் செய்முறை முதல்ல நம்பர் வெள்ளைக்கொடலு கடலையும் கருப்புக்கொண்ட கடலையே நல்லா ஊற வச்சிடணும் நைட்டே ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதை காலையில் எடுத்து தண்ணியெல்லாம் இருந்துட்டு குக்கரில் போட்டு உப்பு கொஞ்சம் போட்டு அது நல்லா நல்லா வேக வச்சு அதை எடுத்து ஒரு பவுலில் கொட்டிக்கலாம் ஒரு பவுலில் போட்டுட்டு இந்த குடமலக்காயை பொடியாக கட் பண்ணி போட்டுருவோம் வெங்களூர் தக்காளி பொடியாக கட் பண்ணி போட்டுடலாம் வெள்ளைக்காய் பொடியாக கட் பண்ணி போட்டுடலாம் அதுக்கப்புறம் மேலே எலுமிச்சம் சாறு பயிர் விட்டுடுவோம் கொத்தமல்லி தழை ஃபைனாக சாப் பண்ணி அதில் போட்டுடலாம் இந்த உப்பு ருசிக்கு ஏற்ற மாதிரி கலந்து விட்டுடுவோம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக சாட் மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் பரிமாறணுன்னா சுப்பாபான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி சென்னா சாலட் தயார் ட்ரை பண்ணி பாருங்கள் உறவுகளை மீண்டும் சந்திப்போம்